நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமேலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மாபெரும் கால்பந்து அணியான கிழக்கு வங்காள கிளப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நிறுவப்பட்டது இரண்டு ஐஸ்வர்யா பிரதாப் சிங் தோமர் துப்பாக்கி சுடுதல் விளையாட்டுடன் தொடர்புடையவர் மூன்று உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் மாதம் அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எந்த தயாரிப்புகள் சமீபத்தில் பி ஐ எஸ் சான்றிதழை பெறுகின்றன இரண்டு வருஷத்தாரே மேக விதைப்பு திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது மூன்று சமீபத்தில் தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் வலைய கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி